சனூ சீ கரஹை தேஜஸ்வினி தமஸ் விஷாவை ம் சா ஆதிஷஜேன்மண்டலந்தபதித்திறச்சுமண்டலபும்சரிச்சாக்கோயஜேத்தேர்ச்சிதீப்போக்கோயஜஜேத்திமண்டலேர்ச்சிஷி உபாசன ஆதித்யமண்டலத்தில் பரபிரம்மத்தை உபாசன பண்றத்துக்கான வழி சொல்லித்தரப்படுது இப்போ பரமேஸ்வரன் நாராயணன் பற்றி நாராயணன்னு சொன்னால் பரமேஸ்வரன் பரம்பொருள் அந்த சுத்த சைதன்யன் தான் முதல்ல அதனுடைய லட்சணங்கள்லாம் சொல்லப்பட்டது ஆனால் அதுக்கு ஒரு இடம் ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல தியானம் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்குங்கிறதுக்காக ஹிரதயத்தில் உபாசனை பண்ண சொல்லி மந்திரங்கள்லாம் வந்தது இப்போ இந்த மந்திரம் என்ன சொல்கிறதுனா சூரிய மண்டலத்துலேயும் அவர் தான் இருக்கார் சூரிய மண்டலத்திலையும் அந்த பகவான் இருக்கிறதாக கருதி தியானம் பண்ணலாம் என்று சொல்லி சூரிய மண்டலத்தில் தியானம் பண்ண சொல்கிறது இதுலேருந்து ஒன்று தெரியுது சர்வகதமாக இருக்கிற கடவுளை ஹயத்துலேயும் உபாசனை பண்ணலாம் சூரிய மண்டலத்துலையும் இருக்கிறதாக உபாசனை பண்ணலாம் சூரிய மண்டலமுங்கிறது கண்ணால் பார்த்துக்கறதில்ல சூரிய மண்டலம் நம்ம பார்த்து தெரிஞ்சு வச்சுருக்கோம் ஏற்கனவே இருக்கிற அந்த சூரிய மண்டலத்தை மனசுக்குள்ளே நினச்சிக்கொண்டு சூரிய மண்டலத்தில் எல்லா தேவதைகளும் இருக்கிறதாக தியானம் பண்ண சொல்றது தேயஸ்சதா சவித்திருமமண்டல மத்தியவர்த்த சரசிஜாசன சன்னிவிஷ்டா அங்கே ரூபஞ்சொல்லியிருக்கு கேயூரவான் தோல்வளைகள் கேயூரவான் மகர குண்டலவான் கிரீடி ஹாரி ஹிரண்மய வபு திருத சக்கர சங்க சக்கர கதாபாணி அது அது வந்து மகாபாரதம் திரௌபதியோட ஸ்தோத்திரம் ஆ நமஸவிகஷே ஜசூதிஸ்திதிநாசேதவே திரயீமையீமூனுவேதங்கள் திரிபுணாத்மாரிணே விரஞ்சி நாராயணசங்கராத்மே ப்ரமவிஷுசிவஸ்ஸ்வரூபமா இருக்க இது ஒரு ஷ்லோகம் அடுத்து யேயஸாசவித்தமண்டல மத்தியவர்த்தி நாராயணசரசாசனிவிஷா கேயூருவரன் கிரீடியமயூதிர அடுத்தது திரௌபதிய சங்கச்சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதம் திரௌபதிவஸ்திராபகரணசமயத்தில் சொல்லப்பட்ட ஸ்லோகம் அது அது தனம் சொல்கிறோம் நாம் ஆக சங்கச்சக்கரகதாபானே துவாரகாநிலையாச்சுத கோவிந்த சரணாகதம் மாம் ரக்ஷ இன்றைய உபாசனைக்கு சூரியமண்டல உபாசனை வேதத்தில் நிறைய இருக்கு ஆதித் ஹமயாத்திரேண சத்யசாபீஹிதம் முகம் தூஷண்ணபாவ்ணோ சத்யதர்மாயதுஏஷாவாசியத்தில் கடைசியில் ஒரு மந்திரம் இருக்கு சூரியமண்டலத்தில் உபாசனை பண்ணுறதுக்காக இப்போ இந்த மந்திரம் என்ன சொல்கிறதுன்னா எல்லாம் சூரியன்தான் ஆதித்யோ வாஷ ஏதன் மண்டலந்தபதி ஏஷஹாங்கிறது இந்த ஆதித்யன் ஆதித்யோ வாங்கிறது நாராயண முதல்ல சொன்ன அணுவாக்கங்கிறவர் வித்யாரஞ்சஸ்வாமி சொல்கிறார் நாராயணசப்த வாச்சியா யா பரமேஸ்வர பூர்வ அணுவாக்கே அபிஹிதா நாராயணன் சொல்லப்பட்ட சப்தத்தினால் நாராயணசப்தத்தினால் சொல்லப்பட்ட பரமேஸ்வரன் இதற்கு முன்பு சொல்லப்பட்ட அணுவாக்கத்தில் சொல்லப்பட்டார் சந்த நாராயணனே ஏஷ ஆதித்ய இந்த சூரிய மண்டலமாக விளங்குறார் சூரியனாக இருக்கிறார் அவருக்கு இது ஒரு என்னது அவருக்கு இது ஒரு சோபாதிக்கம்னா சோபாதிகாங்கிறார் நாராயணனுக்கு பரமேஸ்வரனுக்கு நாராயணனாகிய பரமேஸ்வரனுக்கு இது சோபாதிக்கம் சோபாதிகம்னு சொன்னால் ஒரு பற்றுக்கோடு ஆலம்பனம் நமக்கு வந்து இந்த உடம்பு ஒரு பற்றுக்கோடாக இருக்குது அது மாதிரி நாராயணனுக்கு சூரிய மண்டலம் ஒரு பற்றுக்கோடாக சோபாதிகனால் ஆலம்பனம் பற்றுக்கோடு நமக்கு தியானம் பண்ணுறத்துக்கு அனுகூலமாக இருக்குது அஹ ஆதித்யோவா ஏஷ ஏதன் மண்டலம் தபதி அது பிரகாஷமாக இருக்குது தபதி மண்டலம் தபதி தத்ரா ருஜா இதெல்லாம் சிம்பிளாக சொல்லிடலாம் ருக்வேதரூபமாக இருக்குது இந்த சூரிய மண்டலம் சந்தியாவந்தனத்திலேயே காலம்புர ருக்வேதஸ்வரூபம் மத்தியானம் யஜுர்வேதஸ்வரூபம் சாயங்காலம் சாமவேதரூபம் அதனால் அது மந்திரமே இருக்கு யஜுர்வேதே திரு மத்தியே அன்னவேதே நாமவேதே நாஸ்தே மகீயத்தை காட்டகத்தில் ஒரு மந்திரத்தில் இருக்கு கேள்விப்பட்டிருப்போம் ருச்சா பிராச்சி மகதி திகுச்சியே தட்சிணா மாஹுர் யஜுஷாம பாராம் இந்த வேதங்கள திசையாக சொல்லும் ரிச்சாம் பிராச்சீ மகதி திகுச்சியத்தை தட்சிணா ஹு யஜுஷாமி ரம் பிரதீச்சி சாம் நாமுதீச்சி மகதி திகுச்சியத்தை இப்படி நிறைய வரும் அதில் இப்போ வந்துடுத்து ரிக்விஃப் பூர்வா திவிதேவீய் பூர்வா திவிதேவீய காலையில் மத்தியானம் என்னென்னா யஜுர்வேதே திஷ்டதி மத்தியே அன்னஹா யஜுர்வேத ஸ்வரூபமாக மத்தியானம் இருக்காருன்னு சாமவேதே நாஸ்தே மஹீயத்தை இப்படி ரிக்வேத மூணு வேதத்தை பற்றி மகிமையை சொல்கிறது காட்டகத்தில் கடைசி ஒரு ஒரு பிரச்சனத்தில் கடைசி அனுபவத்தில் இருக்குது இப்போ சிதம்பரம் கோயிலில் கூட காலம்புரை ருக்வேத பிரதானமான பூஜை மத்தியானம் யஜுர்வேத பிரதானமான பூஜை சாயங்காலம் சமவேதம் சமவேதத்துக்கு பிராதானியம் கொடுத்து பூஜை ராத்திரி அசரநயத்துக்கு பிராதியம் கொடுத்து பூஜை ஆறு காலம் நடக்கிறது ஆனால் இந்த இதில் வந்து முக்கியமாக இந்த நாலு காலத்தில் நாலு வேதம் வச்சுன்னு இருக்கும் நிறைய இருக்குது பற்றி சொல்லலாம் ஐங்க என்ன சொல்கிறது தத்ரதா ரிச்சா தத் ரிச்சா மண்டலகும் சரி தாமான சோகோச்சயஜேஷே தமின் மண்டலேர்ச்சிஷி புருஷா தானியஜும்ஷி சயுஷா மண்டலகும் சயுஷா லோக்கை தயவ்யோந்தராதிமருஷ் தியானத்துக்காக இவர் கேதேதேவைகள்னா இதுலதான் இருக்கிறார்கள் யஜுர்வேதேவைகள்னா இதுலதான் இருக்கிறார்கள் சாமவேத தேவதைகள்னால் இதில் இருக்கிறார்கள் இந்த அதில் வந்து ஹிரண்மயமாக ஹிரண்மய புருஷனாக இருக்கிறார் யசோந்தராதித்ய ஹிரண்மய புருஷா திருஷ்டது ஹிரண்ய ஸ்மஸ்ருஹு ஹிரண்ய கேசா தங்கம் மாதிரி இருக்கான் தாடி இல்லாம் முடியலாம் இருக்குது தங்கத்தை இதில் இருக்குது இப்படின்லாம் சொல் ஆ பிரணகா சர்வ ஏவசுவா அதில் அப்படி ஒரு பொன்மயமான ஒரு வடிவத்தை தியானம் பண்ணுறோம் பரமேஸ்வரனை அப்படி ரூபமாக கருதி தியானம் பண்ணுறோம் எல்லாம் சித்த சுத்தி சித்த ஏகாகிரதா சித்த விஷாலதா எதுக்காகனா சித்த ஏகாகிரதா சித்தியர்த்தம் சித்த சுத்தியர்த்தம் அப்புறம் வந்து சித்த விஷாலதா சித்தியர்த்தம் சர்வாத்மகான பிராப்தியர்த்தம் உபாசனாம் கரிஷ்யே அப்படி சொல்லி இந்த மந்திரத்தை சொல்லி இந்த மந்திரத்தோட அர்த்தத்தை நினச்சிண்டு தியானம் பண்ணணும் ஆக இந்த மந்திரம் முழுக்க வேதத்திரயஸ்வரூபமாக வித்யா தீ சைஷா த்ரையேவ சைஷா திரையேவ வித்யா தீ இந்த மூணும் மூணு வேதஸ்வரூபமாக சூரிய பகவான் இருக்காரப்பா ஆக த்ர இருக்கிறார் சொல்லி ஞானஸ்வரூபம்னு அர்த்தம் பண்ணுறோம் சூரிய மண்டலத்தினால்தான் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது நிறைய வாக்கியங்கள் இருக்குது சூரிய நமஸ்காரத்தில் பார்த்தோமான ஸ்மிருதி பிரத்யக்ஷமை அனுமானச்சதுஷ்டயம் ஏ தைராதித்ய மண்டலம் சர்வை ரே வவிதாஸ்யே நமஸ்கார மந்திரம் பற்றி விசேஷமாக நிறைய சொல்லியிருக்கு ஸ்மநமஸ்காரம் மாந்திரம் அதில் அடுத்த பிரச்சனம் எல்லாத்துலேயுமே நிறைய இடங்களில் சூரியனுக்கு நமக்கு நிறைய சம்பந்தத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கு கீதையில் கூட ஜீவபூத மனசான பிரகதிஸ்தானி கருஷதி சரீரம் ஏதோ ஜிவலோக்கே ஜீவபுத சனாதனா மனசிஷ்டானி இந்திரியானி பிரகதிஸ்தானி கருஷதி சரீரம் எதவாப்னோதி எச்சா விக்கிராமதிஸ்வராக கிரகி துவைதானி சங்காதி வாயு கந்தானி வாசிய வந்துகிட்டே இருக்குது நிறைய இருக்குது அங்கே வந்து அதுலேயும் என்ன சொல்கிறார் நான் தான் சூரியனுக்குள்ளே புகுந்திருக்கேன் அப்படின்னு கிருஷ்ணர் ஒரு இடத்துல சொல்கிறார் ஐந்தாம் அத்தியாயத்தில் இருக்குது அடுத்த வாக்கியத்தை பாபம் இதுவும் சூரிய உபாசனை தான் சூரிய மண்டலத்தில் இப்போ சொன்னது வந்து ஏக்கரூபமாக இப்போ சொல்ல போகிறது சர்வாத்மக உபாசனை பூர்வோக்தைவ ஆதித்ய புருஷஸ்ய சர்வாத்மகத்துவ லக்ஷண விசிஷ்டம் உபாசிய குணம் தரிசயதி இதுக்கு இதுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குற போது வித்யாரண்ய சுவாமி இதுக்கு முன்னால் ஏக்கரூபமாக சூரியனில் ஒரு ஹிரண்மய புருஷனை தியானம் பண்ணு சொன்னார் இப்போ எல்லாமே அவர்தான் சூரிய மண்டலத்துலேருந்து தான் வருதுன்னு சொல்லி தியானம் பண்ணு அப்படின்னு சொல்கிறார் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் சூரியனை வந்து ஒரு ஜட கோடகமாக நினைக்கக்கூடாது ஒரு ஜீவனுள்ள உருயிருள்ள ஒரு தேவதா விசேஷமாக தியானம் பண்ண சொல்லியிருக்கு ஆதித்யோ வைத்தே ஜவோ ஜோபலம் யசுஸ்ரோத்திரமா ஆத்மா மனோமன்யுர்மனு மருத்யு சத்யோமித்ஜுகாஷ் பிராணோலோகபாலசத்தியமன் ஜீவோ விஸ்வகதமஸ்வயம்புரதமருஷேஷபூதான் ப்ரமணசாயுஜு சலோகமாத்தேதா சாஜ்ஜு சமலோக்கமாத் ஆதித்தோ வைத்தேஜம் யச இதுலாம் ஆதிந்தந்தான் நனிக்கணுமா சூரியனால் தான் நமக்கு வந்து முகத்தில் பிரகாஷம் ஏற்படுறது அகஒளி முக ஒளி எல்லாம் சொல்கிறோம் இல்லையா புற ஒளி ஆக அக்னியை உபாசனை பண்ணால் முகத்தில் வர்ற காந்திக்கு பேர் தேஜஸ்ன்னு ஒரு அர்த்தம் அப்புறம் இன்னொரு அர்த்தம் தேஜகாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா ஒருத்தரை காட்டிலும் ஒருத்தர் மேலோங்கிறது டாமினேட் பண்ணுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா பிராகல்பியம்னு பேர் சம்ஸ்கிருதத்தில் இருக்குது ப்ராகல்பியம் ஓவர் பவர் பண்ணுறது ஜன அதாவது சந்தோஷமாக பண்ணுறது நீ என்ன காட்டிலும் மேலே போ உன்னை காட்டிலும் நான் மேலே வரேன் நீ என்ன காட்டிலும் மேலே போ அப்படி நம்ம எல்லோருமே அப்படி எல்லா சக்தியும் நம்ம விரத்தி பண்ணுவோம் அப்படிங்கிற உத்தமமான எண்ணத்தில் பொறாமை கிடையாது போட்டி கிடையாது அதில் அதனுடைய அது ரொம்ப அழகான முறை நம்ம எல்லோரும் நம்முடைய ஆற்றலை ஒவ்வொருவரும் ஆர்வத்தோடு பெருக்குவோம்னு அர்த்தம் ஆக ஆதித்யோவை தேஜகா தேஜகா ஓஜா ஓஜகாங்கிறது வந்து சாதாரணமாக சாஸ்திரம் சொல்கிறது இடுப்பில் இந்த ரெண்டு பக்கத்தில் சேர்ற சக்தியாக நம்ம வந்து சாப்பிட்ற அன்னரசத்தினால ஏற்படுற இந்த சக்தி அதனால அதுக்கு பேர் ஓஜஹான்னு பேர் இந்த தேஜஸ்ஸுனாலையும் ஓஜஸ்னாலையும் ஏற்படுற இந்திரிய சக்தி கண்ணுக்காது உடம்புக்கெல்லாம் ஏற்படுற சரீர சக்தி ஆஹா ஆதித்யோவை தேஜ ஓஜோ பலம் தே ஓஜோ பலம்னால் உடம்புல இருக்கிற சக்தி யஷஹானா புகழ் வாழ்க்கையில் நமக்கு என்னெல்லாம் அமைஞ்சிருக்கோ அத்தனையும் சொல்கிறேன் சக்ஷுகு சக்ஷுகுனா கண் பொதுவாக இந்திரியங்கள்னு சொல்லிட்டேன் ஸ்ரோத்திரம் ஆத்மானா உடம்பு மனஹான மனசு மன்யுகுனா கோபம் மன்யுன்னா அதர்மத்தை பார்த்து கோவப்படுறது அதுக்கு பேர் மன்யுகன்னு பேர் எனக்கு என் காரியம் ஆலைன்னு கோவப்படுறதுங்கிறது வேறு விஷயம் அதுக்கு பேர் கோப்பகா மன்யுகங்கிறது வந்து எங்கேயாவது நம்மளை சுற்றி அதர்மாச்சரணம் நடந்ததுன்னா அந்த அதர்மாச்சரணத்தை நட நமக்கு ஒரு சக்தி கொடுக்கு கொடுத்துருக்கோம் இல்லையோ அந்த நம்மளுடைய பவர் நமக்கு எந்த அளவுக்கு ஏரியாவோ அது மா அந்த இடத்துல கோபத்தை காட்டுறதுக்கு பேர் மன்யு மன்யுஹுன்னு பேர் ஈஷானோமே மன்யிருதா சிவனுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு கோபம் வரணும்னு சொல்லியிருக்கு எனக்கு கோபம் ஓணும் சிவன் எப்படி கோபப்படுறாரோ தப்புலாம் நடந்தால் தண்டனை கொடுக்குறாரோ அது நான் கோபப்படணும் அப்படி கோபத்தை பிரார்த்தனை பண்ணியிருக்கு அதே மாதிரி மண்யு ரசி மண்யும் சூரியஷ்ட மாமன்யுஷ்ட மண்யுபதய மண்யு கிருத்தேபியா பாப்பேபியோ ரக்ஷந்தான் அது அந்த இடத்துல வேற அர்த்தம் ஏதோ சொல்கிற ஆனாலும் இது வரப்போது இதுலேயும் இருக்குது சூரியஷ்ட மாமன்யுஷ்டம் ஆமாம் ஆஹா மண்யுகம் அகாரிஷித் அந்த இடத்துல வந்து கோபம் இந்த இடத்துல மண்யு வேறு மண்யு அபிமன்யுன்னு சொல்கிறோம் இல்லையா அபிமன்யு யுதா மன்யுஹும் அபிமன்யுஹும் மன்யுங்கிற இடத்துக்கு இந்த இட கான்டெக்டில் நமக்கு நியாயமாக இருக்கிற கோபங்கள் அந்த கோபத்தை வந்து சாஸ்திரம் ஒத்துக்கிறது ஆ மனோ மண்யுஹு மனுஹு மிருத்யு மனோ மண்யுர் மனுர் மிருத்யுஹூ மன்யுஹு மனுஹுங்கிறதுக்கு வைவசத மனு சுவயம்புவ மனு சுவாரோச்சிஷ மனு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மனு மனு மருத்தியு யமர்மராஜா சத்யமிஷேஷம் தேவர்களுடைய தேவர்களுடைய தேவர்களுக்குள்ளே இருக்கிற குரூப்பு தேவவிசேஷம் மனோ மன்யர் மனுர் மருத்யு சத்யோ மித்திரா சத்ய மித்திராங்கிறது ரெண்டு தேவர்கள் வாயு ஆகாஷேஷ வாயுர் ஆகாஷூசேஷ் பிராண பஞ்சவத்தி பிராணாபான வியானோதான சமானன் லோகபாலோகபால இந்திராதி இந்திரன் அக்னி யமன் நிருத்தி வருணன் வாயு சோமன் இல்லாட்டி குபேரன் ஈசானன் பிரம்மா விஷ்ணு நம்ம பண்ணுறோமே இதெல்லாம் பண்ண ஊர்தாயினமாக அதராயினுமா அந்தரிக்கட்சாய பூமியை நம்ம எல்லாம் சொல்கிறோம் இப்போ லோகபாலகா கஹாங்கிற வார்த்தைக்கு மந்திரத்தை பார்த்துட்டேதான் புரியும் கஹன பிரஜாபதி அப்புறம் கிம் கஹ் கிம் அப்படின்னு இருக்கு இல்லையா கிம்னா புரியாத புதிர் அனிர்வச்சனீயம் வாழ்க்கையில் நமக்கு புரியாத புதிர்லாம் இருக்கு அதுவும் இந்த சூரிய மண்டலத்தில் தான் இருக்கு இல்லை அதில் இருக்குங்கிறதுக்காக இருக்கு அனிர்வச்சனீயம் கஹ்கிங் கங் கம்னு இருக்குது அதுக்கு பேர் சுகம்னு பேர் கம்னால் சுகம் தெரிஞ்ச விஷய சுகம்னு அர்த்தம் சத்தியம் உள்ளபடி பேசுறது அன்னம் சாப்பாடு உணவு அமிர்தஹா அமிர்தாங்கிற வார்த்தைக்கு தேவர்கள் கூட்டம் அல்லது மோட்சம் ஜீவகா எல்லா ஜீவராசிகளும் நட்சத்தம் கஹ்கிங்க சத்யமன்னம் அமிர்தோ ஜீவோ விஸ்வஹா ஜீவகனா எல்லா ஜீவராசிகளும் நிறச்சம் விஸ்வஹா விஸ்வஹான்னு சொன்னால் இந்த உலகம் இருக்கிற சக்தி தேஜஸ்ஸு நடத்தம் கதமஹா கதமகாங்கிற வார்த்தைக்கு முழுமையான சுகம் முதல்ல சொல்லப்பட்டது ரிலேட்டிவ் ப்ளஷர்னு சொல்லணும் இது அப்சல்யூட் பிளஷர்னு சொல்லணும் இன்னும் இப்படி சொல்கிறதுதே அதாவது ஆபேக்ஷிக சுகம் ஆத்தியந்திக சுகம் இது விஷய சுகம் இது பிரம்மசுகம் விஷய சுகமும் இந்த சூரியன்தான் ஆத்ம சுகம் பிரம்மசுகமும் இந்த சூரிய மண்டலத்தில் தான் இருக்குது ஸ்வயம்பூஹு ஸ்வயம்பூகுனா தோன்றாத பரம்பொருளும் இந்த சூரியந்தான் ஸ்வயம்பூ ஸ்வயம்பூ பிரம்மை ததம ஸ்வயம்பூ பிரம்மனு சேர்த்துக்கணும் எல்லாம் சூரிய மண்டலம் தான் ஏதாச்சர்வம் ஆதித்ய சூரியன் தான் சூரியனிடத்தில் இத்தனை பேர் இருக்கிறார்கள் ஏஷபுருஷ ரிதிரம் ததம ஏஷபுருஷ ஏஷ பூதா நாமதிபதி கிச்ச அமிருதா ஏஷா ஆதித்ய புருஷ புருஷன்னா பூர்ணமானவன் அர்த்தம் ஏஷா பூதானாம் அதிபதி இவரே எல்லா ஜீவராசிகளுக்கும் தலைவராக இருக்கிறார் இப்படிப்பட்ட பிரம்மனை உபாசனை பண்ணினால் என்ன ஆகும்னா பிரம்ம சாயுஜியம் இல்லாட்டி உபாசனையை பலமாக பண்ணலனா அட்லீஸ்ட் பிரம்மலோகப் பிராப்தி அப்படி சொல்லியிருக்கு வியகானந்தர் அப்படி தான் சொல்கிறார் ஆதிக்கே பிரம்ம சாயுஜ்யம் பாவனா தர பாவனையோட தரம் கம்மியாக இருந்ததுன்னு சொன்னால் பாவனை குறைவாக இருந்ததுன்னு சொன்னால் பாவனா மாந்தியேங்கிறார் பாவனா ஆதிக்கம் பாவனாக மாந்தியம் மந்தமாக இருந்தது தியானம் அப்படின்னு சொன்னால் அந்த லோகத்தில் இடம் கிடைக்கும் இல்லை பூர்ணமாக நல்ல பலமாக தியானம் பண்ணினான்னு சொன்னால் அந்த பிரம்மனோடைய கலந்துடுவான் அப்படிங்கிறார் ஆகி நம்ம எப்படி புரிஞ்சிக்கணும்னு சொன்னால் ஏனோ தானோன்னு பண்ணினா ஓரளவுக்கு புண்ணியம் கிடைக்கும் நிம்மதியாக இருக்கலாம் நன்னாக பண்ணினா பரிபூர்ண சுகம் கிடைக்கும்னு அர்த்தம் சாயுஜகம் சாஷ்டிதாக சா சலோகத்தாம் ஆப்னோத்தி ஏதாசாமேவ தேவதா நாம் சாயுஜ்யம் அடுத்தது இன்னொன்று இல்லைன்னா அந்த தேவதைகளோட சாயுஜியம் ஏற்படும் அதுலேயும் மாந்தியம் ஏற்படுதுன்னு சொன்னால் அது தேவதைகள் இருக்கிற ஏரியா வேறையாக இருக்கும்னு நினைக்கிறேன் இவ்வாள்லாம் இருக்கிற ஏரியா வேறு ஒன்று பிரம்ம சாயுஜியம் இல்லாட்டி பிரம்ம லோக பிராப்தி இல்லாட்டி தேவதைகளோட சாயுஜ்யம் இல்லாட்டி தேவதா லோக பிராப்தி சாயுஜ்யம் சாரஷ்டிதாம் சார்ட்டிதாங்கிற வார்த்தைக்கு அவர்களை மாதிரி நமக்கும் ஐஸ்வர்யம் எல்லாம் கிடைக்கும் சமான லோகத்தாம் ஆப்னோதி அவர்கள் வாழ்கின்ற உலகத்திலேயே நாமும் வாழ்வோம் ஏ ஏவம் வேத எவன் இவ்வாறு அறிந்து உபாசனை பண்ணுறானோ அவனுக்கு கிடைக்கிற பிரயோஜனம் இந்த சாயுத்தியம் சலோகத்தாம் ஆப்னோத்தி அப்புறம் சாயுத்தியம் சார்ட்டிதாம் சமான லோகத்தாம் ஆப்னோத்தி இதெல்லாம் என்னென்னா இந்த உபாசனையோட பிரயோஜனம் இந்த மந்திரத்தை நன்றாக தெரிஞ்சு வச்சுண்டு இதை நல்லா மனசில் அர்த்தத்தை அர்த்தத்தையும் புரிஞ்சுண்டு தியானம் பண்ணினால் கிடைக்கக்கூடிய பிரயோஜனம் இது ரெண்டுமே ஆதித்ய மண்டலத்தில் வேதங்களையும் உலகத்தையும் உபாசனை பண்ணுறது எல்லாத்துக்கும் சூரிய மண்டலம்தான் சூரிய மண்டலம் பரிவர்த்தமானம் கார்க பிராண வருது இல்லையா எல்லாம் இருக்கே நிறைய இருக்குது கச்சந்த மகா மேரும் ஏகஞ்சா ஜகதம் ராஜபடர பதங்கா நிகனே திஷ்டன்னு ஆதபந்தி நார்வேது திஷ்டன்னு ஆத்தபந்தின்னா அங்கேயே நின்று சுட்டுண்டே இருக்குதுன்னு அர்த்தம் நார்வேலாம் என்னது மிட் சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் இதில் இருக்குது திருஷ்டன்னு அதை பற்றி ரிசர்ச் பண்ணி ஒருத்தர் எழுதியிருக்க அந்த சப்ததிஷோ நானா சூர்யா நிறைய இருக்கு ஆக உபனிஷத்துன்னு சொன்னால் இந்த வித்யை வந்து ரகசியமான வித்யே இது எப்படி தியானம் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கொண்டு முறையாக தியானம் பண்ணணும் உபனிஷத்துன்னு முடிச்சிருக்கு உபநிஷத்துன்னு முடித்ததுக்காக வித்யா சமாப்தா இந்த வித்தையானது முடிந்து விட்டது இதோடு நிறைவு பெறுகிறது இப்போ நீங்கள் டெவலப்மெண்ட்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் நிறைய நம்ம வந்து வரிசையாக ஒரு ஒரு மந்திரமாக பார்த்துட்டே போயிருக்கோம் இப்போ இந்த கடைசியாக இந்த உபாசனையோடு இது பூர்த்தி ஆகிருக்கு இனி அவர் சொல்கிறார் நிதான பதையே நம்ம மந்திரம் ஆரம்பிக்க இது ரொம்ப பிரசித்தமானது இத்தப்பரம் நூத்தனிவாதிக்க நூத்தனிவால கட்டி திரிங்க பிரதிஷ்டவசரே லிங்கத்தை பிரதிஷ்டதுக்கு முன்னாலே அந்த லிங்க பிரதிஷ்டதுக்கு முன்னாலே அங்கே வச்சு சிலதெல்லாம் பூஜை பண்ணணுமா பிரம் பார்த்திவங்க பிரதிஷாபனவசர வினியுத்தேண பாபீபார மந்த உச்சிய சர்வலிங்க ஸ்தாபயதி பவித்ரம் இத்திச்ச மந்த்ரலிங்காத் இதை நான் படித்தாதான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் கோயில் கட்டுறதுக்கு முன்னால் இவர் சொல்கிறது இது புதுசாக இருக்குது நான் இவரைக்கும் கேட்டதில்லை வித்யாரண்ய சுவாமி என்ன சொல்கிறார் ஒரு இடத்துல சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு வந்து தினம் கொஞ்சம் நாளைக்கு பிரத்யேகம்ங்கிறார் எத்தனை நாளைக்கு தெரியல தினம் மண்ணுனால் லிங்கம் பிடிச்ச அந்த இடத்துல பூஜை பண்ணியிருக்கணுமா அதுக்கப்புறந்தான் லிங்கம் பிரதிஷ்டை பண்ணணுமா மண்ணுனால் அந்த இடத்துல லிங்கத்தை பண்ணி அன்னைக்கு பூஜை பண்ணி அன்னைக்கு கரைச்சி விட்றது அன்றைக்கே விசர்ஜனை பண்ணிவிடுது இப்படி தினம் பண்ணணும் அப்படி பண்ணினத்துக்கு பிறகுதான் அங்கே பிரதிஷ்டை பண்ணணும் சாதாரணமாக கட்டடம் கட்டுறதுக்கு இதெல்லாம் சொல்லுவாள் கோயில் கட்டுறதுக்கு முதல்ல அந்த பூமியை உழணும் அதில் பயிர் பண்ணணும் மாடல்லாம் மேயணும் அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாள் கழித்து அப்புறம் அதெல்லாம் இது பண்ணிவிட்டு எல்லா எல்லா தேவதைகளையும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அங்கே கட்டடமே ஆரம்பிக்கணும் எடுத்த உடனே திடீர்னு ஆரம்பிச்சு அந்த இடத்துல விவசாயம் பண்ணி அதெல்லாம் பயிரெலாம் விளைஞ்சு அது பயிரை கொடுத்து அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் பண்ணணும் சரி அதெல்லாம் பண்ணும் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு தான் பண்ணணும் அப்படி பண்ணதுக்கப்புறம் அங்கே எல்லாம் இந்த இடத்துக்கு விசேஷம் ஜாஸ்தி மாடெல்லாம் மேய விட்டுறது அங்கே முடியும் அது எல்லாம் பண்ண முடியும் ஜெயநா நதனப்பூனிங்கிஜனிங்கஜனிங்கஜனிங்கஜனிங்கிங்கிவாய சிவலிங்கிங்க ஆமிங்க சோமிய சூரியமவிதனப்பாதிநாரா மந்திர பார்வதி பத்தியினுடைய நமஸ்காரத்துக்குரிய மந்திரங்கள் சொல்லப்படுகிறது சர்வலிங்கம் ஸ்தாபயத்தி அப்படி முடியல முடிப்பு முடிவில் இருக்குது இது எப்படி நீங்கள் சொல்கிறேன்னா சர்வலிங்கத்தையே ஸ்தாபனம் பண்ணுறதுங்கிற விஷயம் சொல்லியிருக்கிறதுனால லிங்க ஸ்தாபன மந்திரா இதை சொல்லித்தான் லிங்கத்தை ஸ்தாபனம் பண்ணணும் நல்ல அர்த்தங்கள்லாம் கொடுக்குறாரு நிதன பத்திகிறதுக்கு ரெ ரெண்டு மூணு அர்த்தம் குபேரனுடைய வடிவமாக இருக்கிற சிவனுக்கு நமஸ்காரம் நிதன பதிஹி அப்படின்னு சொன்னால் நிதராம் நீதனங்கிற பிரிக்கிறார் நீ தனன் பிரித்து நிதராம் பகூனி தனானி விதனானி தேஷாம் பதிஹி குபேரூபேண குபேர வடிவமாக இருக்கின்ற சிவபெருமானுக்கு நமஸ்காரம் அப்புறம் இன்னொன்று செல்வங்களை எல்லாம் பாதுகாக்கின்றவர்களுக்கு பாதுகாக்கின்றவருக்கு நமஸ்காரம் இன்னொரு அர்த்தம் இன்னொன்று பக்தர்களுக்கு இந்த செல்வங்களையெல்லாம் அடையும்படி செய்கிறார் எப்பொழுதும் பக்தர்கள் செல்வத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக செல்வங்களை வழங்குகிறார் அப்பேற்பட்ட சிவனுக்கு நமஸ்காரம் அப்புறம் என்னென்ன அர்த்தம்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் ஒடுக்குகிறார் அதனால் நிதன பத்திரிகை நிதனம்னா மரணம்னு ஒரு அர்த்தம் இருக்குது ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயா கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறார் அர்ஜுனா நீ உன் கடமையை செஞ்சு செத்து போனாலும் பரவாயில்லைங்கிறார் உன் கடமையை செஞ்சு செத்து ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயா பரதர்மோ பயாவகா இல்லை உன் கடமையை செஞ்சு நீ செத்தாலும் தப்பு இல்லை இன்னொருத்தருடைய கடமையை செஞ்சு நரகத்துக்கு போயிடாது அப்படி சொல்லியிருக்கு சுதர்மே நிதனம் ஸ்ரேய பரதர்மோ பயாவா ஆஹ் நிதனம்ங்கிற வார்த்தைக்கு நான் அந்த படிச்சிருக்கேன் சில புஸ்தகங்களில் ஆஹ் நிதனபதி அப்படி சொன்னால் மரணத்துக்கு அதிபதி சம்ஹாரமூர்த்தி தானே அதனால் நிதனபதையே நமஹா நிதனபத அந்திக்காயை நம அந்திக்காய நமஹ அதே அர்த்தந்தான் அந்த இதனால தான் வந்திருக்கு நிதனபத அந்திக்காய நமஹா அந்த அர்த்தத்தெல்லாம் சொல்லியிருக்கார் இப்போ நிதன பதய நமஹா நிதன பத அந்தாய நமஹா அப்போ நிதன பதய நமகாங்கிறது குபேரன் ரூபாய்க்கு நமஸ்காரம் சொல்லிக்க வேண்டியது நிதன பதாந்திக்காய நமஹாங்கிறதுக்கு வந்து நிதன பஹா நிதன நிதன பதா அப்படிலாம் மாற்றி மாற்றி அர்த்தம் சொல்லியிருக்கு அதெல்லாம் ரொம்ப கிரமேட்டிக்கலாக ஆரம்பிச்சா பெருசாகிடும் கிளாஸ் நல்ல நிதன பத அந்திக்காய நமஹா அப்படின்னா மரணத்தை உண்டு பண்ணுறவர் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒடுக்கத்தை உண்டு பண்ணுறவர் அப்பேற்பட்டவருக்கு நமஸ்காரம் ஊர்துவாய நமஹா ஊர்துவாய நமகான்னா தேவலோகங்கள்லாம் மேலிருக்கக்கூடிய உலகங்களில் பல்வேறு தேவதா ரூபங்களாக இருக்கக்கூடியவருக்கு நமஸ்காரம் ஊர்துவலிங்காய நமஹா ஊர்துவாய நமஹா ஊர்துவாயமாக மேல் உலகங்களில் இருக்கும் தேவர் வடிவமாக இருக்கிற சிவனுக்கு நமஸ்காரம் ஊர்துவலிங்காய நமான்னு சொன்னால் மேல் லோகத்தில் தேவர்களால் பூஜிக்கப்படுற லிங்கமாக இருக்கிறார்னுட்டார் ஊர்தலிங்காய நம ஊர்தலோகேஷ்வபி கீர்வாணை லிங்கரூப்பேணை ஸ்தாபயித்வா பூஜ்யமானாய அங்கேயும் தேவர்கள்னால் லிங்கரூபமாக வச்சு பூஜை பண்ணுகிறார்கள் ஹிரண்யாய நமஹா ஹிரண்யாய நமஹான்னா சர்வாத்மகமான தங்க வடிவமாக இருக்கிறார் ஹிரண்யாய நமஹா ஹிரண்யலிங்காய நமஹா தங்க ஸ்வர்ணமாக இருக்கார் ஸ்வர்ணமய லிங்கமாக இருக்கார் அப்படியே அர்த்தம் ஹிரண்யாய நமஹா ஹிரண்யலிங்காய நம சுர்ணாய நமக சுவர்ணலிங்காய நம என்ன சொல்லுவேன்னா இது வந்து வெள்ளியுடரு அங்கே சொன்னது வந்து ஹிரண்யம்ங்கிறது தங்கம் இந்த காண்டெக்ஸ்டில் இந்த இடத்துல சுவர்ண சப்தம் ரஜதார்த்தம்னுட்டார் ஆகையினால இது ரஜதமாக இருக்கார் வெள்ளியாக இருக்கார் வெள்ளி லிங்கமாக இருக்கிறார் சுவர்ணா நமக சுவர்ணலிங்காயமாக ரூடி முச்சுஜ யோகேன ரஜதம் வததி சுவர்ணலிங்காய ரஜத நிர்மித லிங்க ஆக்காராய திவ்யாய திவ்யாயன்னு சொன்னால் தேவலோகத்தில் இருக்கிற இன்ப வடிவமாக இருக்கிறவர் திவ்யலிங்காய இந்திரன் பூஜை பண்ணுற லிங்கமாக இருக்கிறார் பவாய பவாயன சம்சார ரூபமாக இருக்கிறார் பவதி உத்பத்தையே பிரம்மாண்டம் எஸ் மாதிவா பவஹா இந்த உலகத்தையெல்லாம் பிரம்மாண்டத்தை படைக்கிறவராக இருக்கிறார் அப்பேற்பட்ட சிவனுக்கு நமஸ்காரம் பவலிங்காய நம பவலிங்காய நமகனா பூலோகத்தில் இருக்கிற கோயிலில் பூஜை பண்ணப்படக்கூடிய லிங்கங்கள் பவ இப்போ நம்ம பார்க்குற எல்லா லிங்கங்களும் பவலிங்கங்கள் திவ்யலிங்கிறது தேவலோகத்தில் இருக்குது பவலிங்கம்ங்கிறது இங்கே இருக்குது பவாய நமகா பவலிங்காய நமஹா இந்த உலக வாழ்க்கையில் வாழ்க்கை வடிவமாக இருக்கின்ற சிவனுக்கு நமஸ்காரம் அல்லது உலகங்களையெல்லாம் தோற்றுவிக்கின்ற சிவனுக்கு நமஸ்காரம் உலக வாழ்க்கையில் மக்களால் பூஜிக்கப்படும் லிங்கமாக இருக்கிறார் ஆகையினால் பவசப்தேன பவந்த சம்சாரினா லக்ஷ்யந்தே தைஹி பூலோகே பூஜ்யமான சிலாமயாதி லிங்க ஆக்காராய இந்த கல்லு வடிவமான லிங்க ஆக பவலிங்காய நமஹா அப்புறம் ஷர்வாய நம ஷர்வாய நமஹ்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்கிறார் ஒன்று எல்லாவற்றையும் அழிக்கிறவர்னு ஒரு அர்த்தம் சொல்கிறார் இன்னொரு அர்த்தம் பெரிய இன்பத்தை கொடுக்குறவர்னு சொல்கிறார் அஹ ஸ்ருணாதி பிரலயே பிரம்மாண்டம் ஹினஸ்தி இது ஷர்வாக தஸ்மை பிரளய காலத்தில் எல்லாவற்றையும் ஒடுக்கிறதுனால ஷர்வாய நமக சர்வாய நமஹா இல்லை ஷர்வாய நமஹா ஷகாரம் வேறு சகாரம் வேற சர்வம்னா எல்லாம்னு அர்த்தம் இங்கே ஷர்வம்ங்கிறதுக்கு ஸ்ரீணாதி ஹினஸ்தி பிரளயே பிரம்மாண்டம் பிரம்மாண்டத்தை கூட பிரளயகாலத்தில் ஒடுக்கி விடுறார் ஆகையினால ஷர்வா இல்லாட்டி ஷம் ஷம் மகத் சுகம் வாதி கட்சதி பிராப்னோதி இது ஷர்வா பெர் பெரிய சுகத்தை கொடுக்கறதுனால ஷர்வகான்னு பெயர் ரெண்டு அர்த்தம் சொல்கிறார் தல்லிங்கம் சிவலிங்க பூஜனம் கல்யாண காரித்வா அப்போ நம்ம ரெண்டு அர்த்தம் சர்வாய நம சர்வலிங்காய நமகா அது பிரிக்கிறது இல்லை சில இடத்துல அவர் அதனால் நமக்கு சொல்கிற போது இதாகிடுது ஷர்வாய நமகா சர்வ லிங்காய நமஹா சர்வாயனமாக உலகத்தையெல்லாம் ஒடுக்கிற சிவனுக்கு நமஸ்காரம் சர்வலிங்காயனமஹாங்கிற போதுக்கு இந்த லிங்கமானது நமக்கு எல்லா மங்களத்தையும் கொடுக்கறது சுகத்தை கொடுக்கறது கல்யாண காரித்வாத் அப்படின்னு தான் சிவலிங்க பூஜையினால் நமக்கு எல்லா மங்களங்களும் ஏற்படுறது ஜ்வலாய நம ஜோதிர்மய் ஒளி ஒளிமயமாக இருக்கிற லிங்கம் ஒளிமயமாக இருக்கிறவருக்கு நமஸ்காரம் ஜுவலிங்காய நம பூலோகே வித்தியமான யாதசர் ஜோதிர்லிங்க ரூபாய பன்னெண்டு ஜோதிர்லிங்கம் சௌராஷ்டரே சோமநாதன் சீசைலே மல்லிகார்ஜுனும் சொல்கிறோம் இல்லையா இந்த பன்னெண்டு ஜோதிர்லிங்கத்தினுடைய வடிவமாக அவர் இருக்கார் அதோ ஜலிங்காய நம ஆத்மய நம இதுதான் வேத பிரயோகம் ஆத்மனே நமக்தான் வரணும் ஆத்மா என்ன மகனா கிரமாட்டிக்கலாக தப்பு அதில் ஆத்மா என்ன மகான் வேதத்தில் முடியாது அப்போ ஆத்மா என்ன மகான்னு என்ன அர்த்தம்னா நிகில ஜெகத ஆத்மகாயான்னு எடுத்துக்கிட்டார் ஆத்மகான்னு போடலாம் நிகில ஜெகதாத்மக்காய உலகம் அனைத்தும் வடிவமாக இருக்கின்றவர் ஜெகதாத்மகாய லிங்கத்துக்கு அர்த்தம் சொல்கிறார் ஆத்மலிங்காய நமகான் அதாவது லீனம் லிங்கம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்கிற தேவர்கள் மனிதர்கள் அனைத்து உயிர்களுடைய உள்ளத்தில் இருக்கும் கடவுள் பிரம்ம பரம்பொருள் வேதாந்த ரூபேன கமயத்தை லீ க அப்படின்னு பிரிக்கிற லிங்கம் இருக்க லிங்கம்னு சொன்னால் அனைவருடைய உள்ளத்தில் இருக்கும் பரம்பொருளை அடையும்படி செய்யும் அடையாளம் அடையும்படி செய்யும் அடையாளம் அனைவருடைய உள்ளத்திலும் இருக்கும் பரம்பொருளை அனைவரும் உணரும்படி செய்யும் அடையாளமாக விளங்கும் அடையாளம் அவ்வளோதான் என்ன சொல்கிறது ஆஜ்யாபயதி லிங்க ஆத்மா சர்வஜந்து ரூபாக ஆத்மலிங்காய நம அப்புறம் பரமாய நமஹ உயர்ந்ததாக இருக்கிறவருக்கு நமஸ்காரம் பரமலிங்காய நமஹா பரமலிங்காயங்கிறதுக்கு நல்ல அர்த்தம்லாம் சொல்கிறார் பாதி ஜகத்து ரமாத்தே மோக்ஷாம்ராஜ்யம்னு பிரிக்கிறார் பரமஹ பரமலிங்காய நமகாங்கிறது அதாவது உலகத்தை காப்பாற்றி எல்லோருக்கும் இன்பத்தை கொடுத்து சந்தோஷப்படுத்துகிறார் அதனால் ப ரமஹா பிரிச்சு விட்டார் உலகத்தில் எல்லா உயிர்களுக்கும் உலகத்தை பாதுகாத்து எல்லா உயிர்களுக்கும் இன்பம் தருவதால் பரமாய பரமலிங்காய நமகா இங்கே திரும்ப லிங்கத்துக்கு ஒரு அர்த்தம் சொல்கிற அதாவது ஒடுங்கி இருந்தாலும் எல்லாவற்றையும் அற லிங்கம் அதாவது மறைந்திருந்து அனைத்தையும் அறிகின்றவர்னு அர்த்தம் லிங்கம்ங்கிற வார்த்தைக்கு மறைந்திருந்து அனைத்தையும் அறிகின்றவர் ஆஹா பரமலிங்காய நமகான் ஏதத் சோமஸ்ய சூரியசிய இதுவரையின்னு சொல்லப்பட்ட லிங்கங்களெல்லாம் சர்வலிங்கம் சர்வலிங்கம் ஸ்தாபயதி இது யாருன்னு கேட்டால் சோமஸ்ய லிங்க சூரிய சர்வலிங்கம் சோமஸ்ய சூரியஸனு சொன்னால் என்ன அர்த்தம்னா உலகத்தில் இருக்கிற எல்லார்த்தையும் அவுபலக்ஷன்யேன சமஸ்தேவானாம் எல்லா தேவதைகளும் பூஜை பண்ணுறது இவர் தான் புன்னார்மேனியனே புலித்தோலை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடைமேல் மெளிற்கொன்றை அணிந்தவனே அப்படி ஒரு பாட்டுருக்கு அப்புறம் இன்னொன்று என்னது கோயில் சுடுகாடு கொல் புலித்தோல் நல்லாடை தாய்மிலி தந்தையுமிலிம்பர் தாய்மிலி தந்தையுமிலி தான் ஆயிடினும் உலகம் அனைத்தும் கற்பொடிகான் சாழலோன்னு திருச்சாழல ஒரு திருவாஜக பாட்டு இருக்குது அதில் சிவபெருமான் வந்து எல்லா தேவதைகளுக்கும் சமஸ்தேவத்தைகளுக்கும் ஆதாரமானவர் அதில் சர்வ லிங்கம் ஸ்தாபயத்தி பாணி மந்திரம் பவித்ரம் பாணி மந்திரம் பவித்ரங்கிற வார்த்தைக்கு பாணி மந்திரம்னு சொன்னால் எல்லா அவயவங்களோடு கூடின வேத மந்திரங்கள் இந்த லிங்கத்தை தான் குறிப்பிடுகிறது இந்த சிவபெருமானை தான் போற்றுகிறது பாணிங்கிறது ஒரு உபச்சாரத்துக்காக சொல்லப்பட்டுருக்கு சர்வ அவயவ மந்திரம்னு அர்த்தம் எல்லா அவயவங்களோடு கூடின மந்திரத்தினால பிரதிஷ்ட பண்ணணும் பவித்ரம்னு சொன்னால் இந்த சிவபெருமானுடைய வடிவத்தை நினைத்தாலே நம்முடைய பாபங்களெல்லாம் போயிடும் பிரகதீஸ்வரர் நினைக்கிறோம் பிரகதீஸ்வரரை காட்டில் ஒன்று பெருசாக இருக்குது நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியும் தெரியுது இந்தியாவில் பிரகதீஸ்வரர் தான் பெருசுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் போஜராஜா ஒன்று கட்டியிருக்கான் போபாலில் ஜ் பூர்ணு மேற்க பார்த்த சிவலிங்கம் இன்கம்ப்ளீட் டெம்பிள் இது இந்த கோயில் நல்லா பெருசாக கட்டி விடுச்சு அங்கேயும் நல்லா கட்டியிருக்கா டூம் க்ளோஸ் பண்ணலை சிவலிங்கத்துக்கு மேலே ஆனால் அவ்வளோ அற்புதமான வேலைப்பாடுகள் மேற்க கீழே நின்னால் மேலே சிவலிங்கம் தெரியாது பிரகதீஸ்வரரை காட்டில் ரெண்டு மடங்கு பெருசுது பிரம்மாண்டமான கோயில் ஆவடையார் மேலே ஏறி நின்னா கூட லிங்கத்தோட இதை எட்ட எட்டவே எட்டாது அதுக்கு மேலே ரெண்டு ஏணியை போடணும் அப்புறம் தான் எட்டும் எப்படி தான் கட்டினாலும் தெரியல போபாலில் இருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் ஈஸ்டில் போகணும் இப்படி போய் திரும்பினா அது பேரே பேர் பிரம்மாண்டமான கோயில் பாணி மந்திரம் பவித்ரம் ஆக இந்த நிதன பத்தையேன மகாலிருந்து ஆரம்பித்து ஏதத்து சோமஸ்ய சூரியசிய சர்வலிங்கம் ஸ்தாபயதி சர்வ தேவதைகளுக்கும் முக்கியமான இந்த இதை வந்து லிங்கத்தை ஸ்தாபனம் பண்ணுறோம் சர்வலிங்கம்னால் இது வரைக்கும் சொல்லப்பட்ட லிங்கம் நிதன பதாந்திக ஊர்துவலிங்கம் அப்புறம் வந்து ஹிரண்யலிங்கம் சுவர்ணலிங்கம் திவ்யலிங்கம் பவலிங்கம் சர்வலிங்கம் சிவலிங்கத்துக்கு அர்த்தமே ஒரு சொல்லலை காணும் சிவலிங்கம் ஜல ஜலிங்கம் ஆத்மலிங்கம் பரமலிங்கம் சர்வலிங்கம் ஸ்தாபதி லிங்கம்னாலே குளுன்னு அர்த்தம் சாதாரணமாக லிங்கம்ங்கிற வார்த்தைக்கு குளுன்னு அர்த்தம் அடையாளம் லிங்கத்தை ஞாபியத்தை அனேன ஈஸ்வராக இதன் வாயிலாக இறைவன் நினைக்கப்படுகிறார் எனவே அதுக்கு லிங்கம் என்று பெயர் சாதாரணமாக லிங்கம்னு சொன்னால் அடையாளம்ங்கன்னு சொல்லுவோம் குழுன்னு சொல்லுவோம் இப்போ வந்து எங்கெங்கே புகை இருக்கோ அங்கெங்கே நெருப்பு இருக்கும்னா என்ன லிங்கம்னா புகைதான் லிங்கம்னா அடையாளம் லிங்கம்னு அதை சொல்லுவோம் அதனால் நிறைய இடத்துல சாஸ்திரத்தில் லிங்கம்னா அடையாளம்ங்கிற அர்த்தத்தில் தான் சொல்லியிருக்கேன் இப்போது ஞானம் வர்றதுக்காக இவர் சொல்லுவார் சாஸ்திர அதிகாரிணாம் ஞான உற்பத்தனாய மகாதேவ சம்பந்திஷு பஞ்சசு வக்ரே வக்ரேஷு மத்தியே பச்சிம வக்ர பிரதிபாதக மந்திரமாக அதாவது நமக்கு ஞானம் வர்றதுக்காக சிவபெருமானுடைய ஐந்து முகங்கள் நேபாளில் இருக்குது கா காலஹஸ்தியில கூட இருக்குது இப்போ கூட வேறு ஏதோ ஒரு க்ஷேத்தத்தில் சொன்ன அங்கே கூட விசேஷமாக இருக்குதுன்னு சொல்கிறேன் சிவபெருமானுக்கு அஞ்சு முகம் அஞ்சு முகத்தில் இப்போ இந்த சத்தியோஜா மேற்கு முக்கம் பச்சிமவக் சத்தோஜா பிரபாமி நமோ நமவே நோஜாத்தமக்கம் சத்தோஜா பேருள்ளி சத்தோஜா தோன்றுகிரே தோன்றுகிரோஜா பிரபாமி சத்யோஜாதரை நான் ரணாகதி பண்ணுகிறேன் சத்யோஜாதாய வை நமஹா சத்யோஜாதருக்கு என்னுடைய நமஸ்காரம் பவே பவே மாம் ந பவஸ்வ மறுபடியும் மறுபடியும் கஷ்டத்தில் என்ன தள்ளாதே பவே பவேன்னு சொன்ன துன்பத்தில் துன்பத்தில் மாம் ந பவஸ்வ நாத்தி பவேன் இருக்கு இல்லையா அந்த நாவை பிரிக்கணும் என்ன வந்து பண்ணாது அதிபவே மாம் பவஸ்வ துன்பத்தை கடந்த நிலைக்கு என்னை செலுத்து பவே பவே நாதிபவே பவஸ்வமாம் பவஸ்வமாமை ரெண்டு தரம் யூஸ் பண்ணணும் பவே பவே மாம் ந பவஸ்வன் மறுபடியும் மறுபடியும் துன்பத்தில் என்ன தள்ளிவிடாது அதிபவே மாம் பவஸ்வ துன்பத்தை கடந்த நிலைக்கு என்னை செலுத்திவிடு பவே பவே நாதிபவே பவஸ்வமாம் பவோத்பவாய நமஹா இந்த உலகமாக உலகத்தை உண்டு பண்ணுகிற உமக்கு நமஸ்காரம் பவோத்பவாய நமஹா ஆகையினால அதிபவே மாம்பவஸ்வங்கிறதுக்கு அவர் சொல்கிறார் இந்த சம்சாரத்தை கடந்த ஞானத்தை கொடுத்து என்னை காப்பாற்று தத்துவஜானாய பிரேரைய என்று அர்த்தம் சொல்லியிருக்கார் ஆக பவோத்பவாய சம்சாரத்திலிருந்து என்னை சம்சாரத்திலிருந்து விடுவிக்கின்ற உமக்கு எம்முடைய வணக்கங்கள் நமஸ்காரம் வாம இப்போ அடுத்தது வடக்கு முகம் முதல்ல மேற்கு முகம் இப்போ வடக்கு முகம் வாமதேவா ஜனமோ ஜேஷ்டா ஜனமஸ்ரேஷ்டா ஜனமோ ருத்ரா ஜனம்காலா கலவிகரணா ஜனமோ பலவிகரணா ஜனமோ பல ஜனமோ மோ மனோன்மநாய நம வாமதேவாய நம வாமதேவாய நமங்கிறதுக்கு அழகாக பிரகாசிக்கிறவருக்கு நமஸ்காரம் ஜேஷ்டாய நம இந்த உலகத்தின் முதல்வராக இருக்கின்றவருக்கு நமஸ்காரம் ஸ்ரேஷ்டாய நமஹா மிகச்சிறந்து விளங்குகின்ற சிவபெருமானுக்கு நமஸ்காரம் ருத்ராய நம பிரளைய காலத்தில் எல்லா ஜீவராசிகளையும் அழ வைக்கிறவருக்கு நமஸ்காரங்கிறார் பிரழைய காலத்தில் சுனாமி வந்து அதெல்லாம் அழதான செய்வான் ஆகா பிரளைய காலத்தில் எல்லோரையும் அழ வைக்கிற சிவபெருமானுக்கு நமஸ்காரம் காலாய நமகா எல்லோருடைய காலத்தையும் எல்லோருடைய ஆயுளையும் போக்குவதால் காலானாக இருக்கிற சிவனுக்கு நமஸ்காரம் கலவீக்கரணாய நமகா கலங்கிற வார்த்தைக்கு சுகத்தை கொடுக்குறவர் அர்த்தம் இந்த உலகத்துல பல்வேறு வகையான சுகத்தை எல்லாருக்கும் கொடுக்கிறார் ஆக கலவிகரணாய நம கல விகரணாய நமஹா பல விகரணாய நமஹா பலவிகரணாய் ஆஹ கலவிகரணாய பலவிகரணாய சுகத்தை நிறைய பேருக்கு கொடுக்கிறார் அதே மாதிரி எல்லாருடைய பலத்தையும் கொடுக்கிறார் இன்னொரு அர்த்தம் ராட்சஸர்களுடைய பலத்தை அழிப்பவராக இருக்கிறார் ஆக இன்பத்தை பகிர்ந்து கொடுக்கிறார் வலிமையை பகிர்ந்து கொடுக்கிறார் அல்லது வலிமையை அறக்கர்களுடைய வலிமையை அழிக்கிறார் அப்பேற்பட்டவருக்கு நமஸ்காரம் சர்வபூத தமநாய எல்லா ஜீவராசிகளையும் பக்குவப்படுத்துகிறார் தமனம்னா கட்டுப்படுத்துறதுன்னு அர்த்தம் ஆ தமனம்ங்கிற வார்த்தைக்கு தமஹான்னு சொல்கிறோம் புலநடக்கம் அ சர்வபூத தமநாய நமகா எல்லா ஜீவராசிகளையும் கட்டுப்படுத்துகிறார் மனோன்மனாய நமகா மன உண்மனாய நமகா மனம் உண்மனங்கிறதுக்கு ரெண்டு என்ன அர்த்தம்னா எல்லாம் தெரிஞ்சவர் எல்லாம் தெரிஞ்சதில் இவருக்கு ஈடு ஆக யாரும் கிடையாது ஆக சர்வஜா சர்வஜ தமகா அதில் மன உண்மனாய நமகா மனசு உண்மன உண்மன உத்து விசேஷமாக இன்னும் அதிகமாகன்னு அர்த்தம் சாதாரண முதல்ல மனஹான்னா இவர் எல்லாம் தெரிஞ்சவருன்னா எல்லாம் தெரிஞ்சவன் நிறைய பேர் இருக்காங்க எல்லாம் தெரிஞ்சவன் நிறைய பேரில் இவருக்கு சமமாகவோ இவருக்கு மேலாகவோ எல்லாம் தெரிஞ்சவர் கிடையாது அதில் மன உண்மனாய நமஹா அடுத்தது இது இனி தெற்கு பக்கம் மேற்கு சத்யோஜாதம் வடக்கு வாமதேவகா இப்போ இனி அடுத்த முகம் அகோரமுகம் தெற்கு முகம் அகோரேபியோரே ரேபியே வஸ்து அகோரநாமக்கிணவக் ஆகினால் அகோரம்னா என்னர்த்தம் ஓரம் இல்லாதவர் அர்த்தம் உம்முடைய ஓரம் இல்லாத உம்முடைய ரூபம் அப்புறம் என்னென்னா ஓரரூபம் சம்ஹார தாண்டவம் ஆடுறார் சிவபெருமக ஆனந்த தாண்டவத்தையும் பார்க்குறோம் சம்ஹார தாண்டவத்தையும் பார்க்குறோம் ஊழித் ஊழித்தாண்டவம்னு பேர் அஹ அகோரா ரஹோரூபமாக இருக்கிற உமக்கு நமஸ்காரம் அகோரரூபமாக இருக்கிற உமக்கு நமஸ்காரம் சர்வேபியா சர்வேபியான்னு சொன்னால் ஏற்கனவே சொன்னதுதான் சொல்கிற சர்வேபியா சர்வ சர்வேபியா எல்லா ரூபமாக இருக்கிறவர் எல்லாவற்றையும் அழிக்கிற ரூபமாக இருக்கிறவர் நமஸ்தே அஸ்து ருத்ர ரூபேபியா ஏகாதச ருத்ரூபமாக இருந்து கொண்டு இப்போ நம்ம இல்லையா சிவன் பீமன் விஜயன் இப்படிலாம் ஹோம் பூஜை பண்ணியிருப்பேன் மகாருத்ரதுலாம் இல்லை சங்கரன் இப்படி ஒன்று ஒன்று பதினோரு ருத்ர அந்த பதினோரு ஏகாதச ருத்ரர்கள் அந்த ருத்ரூபமாக இருக்கிற நம்ம உமக்கு நமஸ்காரம் அகோரேபியா அசகோரேபிய சர்வேபிய ஹோரத்தரேபிய அதில் ஹோரத்தரமாக இருக்கிறது ரொம்ப கொடுமையானது சில இதெல்லாம் பார்க்கவே முடியுறதில்ல இல்லையா சிவபெருமனோட ரூபம்னு சொன்னால் ரொம்ப பிசாட்சி மாதிரி காமிச்சா இருக்கும் அதெல்லாம் பார்க்குறோம் அகோரேபியா ரேபியோரதேபிய சர்வேபியா ேபிய நமஸ்தே அருபே எல்லா தேசத்திலேயும் சர்வேபியாக சர் இதில் தான் அர்த்தம் சொல்கிறார் எல்லா தேசத்துலையும் எல்லா வடிவங்கள்லையும் எல்லா ரூபங்கள்லேயும் இருக்கிறவருக்கு நமஸ்காரம் அடுத்தது கிழக்கு முகம் தத்ஷாஜ வித்மே மகாதேவா தன்னோரு பிராக்வக்ர தேவகா கிழக்கு நோக்கி இருக்கிற முகத்தை உடையவர் தத்புருஷன் அவருக்கு பேர் இந்த தத் புருஷனைங்கிறார் இது தத் புருஷாயான்னு இருக்குது நாலாம் இது ரெண்டாம் வேற்றுமை மாற்றிக்கணுங்கிற தத் புருஷனை வித்மகே தேவம் வித்மகே தத்புருஷாய வித்மகேங்கிறத தத் புருஷம் வித்மகேன்னு எ வித்மகேங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லுற குரு சாஸ்திரத்தின் மூலமாக தெரிந்து கொள் குரு சாஸ்திர முகாத்து ஜானி மகா என்றால் தத் அந்த பரம நாம் குரு சாஸ்திரத்தின் வாயிலாக தெரிந்து கொள்வோமாக அப்புறம் என்ன பண்ணணும் ஞாத்வாச்ச மகாதேவாய தம் மகாதேவம் தீமகி இங்கே மகாதேவாயான்னு அதையும் நாம் என்ன பண்ணணும் ரெண்டாம் ஏற்றுமையாக மாற்றிக்கொண்டு அந்த மகாதேவனை தியானம் பண்ணுவோமாக குருகிட்டிருந்து லக்ஷணம் தெரிஞ்சுப்போம் ஈஸ்வரனை பற்றி தெரிஞ்சின்ற லக்ஷணத்தை தியானம் பண்ணுவோமாக தன்னோரு ருத்ர பிரச்சோதயாது அந்த ருத்ர தேவனை என்ன பண்ணணும்னா நமக்கு தியானம் பண்ணுறத்துக்கு ஞானத்தை பெறத்துக்கும் தியானம் பண்ணுறத்துக்கும் நம்மளை அதில் ஈடுபடுத்தும் ஆக வித்மகே தீமஹி பிரச்சோதயாது இது ரொம்ப முக்கியம் வித்மகேன்னா தெரிஞ்சுக்கிறது தீமகின்னு சொன்னால் தியானம் பண்ணுறது பிரச்சோதயாத்து சொன்னால் தூண்டுறது அனுகிரகம் வித்மகே தீமகி புருஷ பிரயத்னம் நம்ம முயற்சி பிரச்சோதயாத்துங்கிறது இந்த வழியில் போகிறதுக்கு நீ எங்களை ப்ளஸ் பண்ணு அனுகிரகம் இது எல்லா மந்திரத்துக்கும் இதுதான் திரிபதா காயத்ரி வித்மகே தீமஹி பிரச்சோ அதனால எதுக்கு வேணாலும் போட்டு விடுறாய்ப்போம் ஏதோ ஒன்று போட்டுவிட வேண்டியது யாரோ ஒரு பொருத்தர் போட்டு ஒரு அரசியல்வாதி கூட போட்டுடுவான் யாருக்கு வேணாலும் போட்டுவிடுவோம் இந்த வித்மகே தீமஹி பிரச்சோதயத்தை போட்டு இன்னும் வேண்டாம் போயிருக்கு புதுசு புதுசாக நிறைய வந்துருக்கு காயத்ரி ராமகிருஷ்ணாய வித்மஹே பரமஹம்சாய தீமஹி தன்னோ கதாதர பிரச்சோதயாத் போட்டுவிட வேண்டியது போட்டுவிடும் சௌரியமாக போட்டுவிடணும் ஆஞ்சநேயாய வித்மஹே வாயு புத்திராய தீமஹி தன்னோ மாருதி பிரச்சோதயாத் இந்த தீமஹி பிரச்சோதயாத் சௌரியமாக சுப்பிரமணிய வித்மஹே ஸ்ரீனிவாசாய தீமி போட்டுல என்ன தன்னோ முரளி பிரச்சோதயாச்சு எழுத்து மாத்திரம் கரெக்டா வரணும் கணக்கு இருக்கு ஏன்னா வந்து அதுக்கு இருபத்தி எழுத்து வேற வரணும் இந்த மூணு பாதம் இருக்கணும் இருபத்தி எழுத்து வரணும் ஒன்னு குறைஞ்சா பரவாயில்லை நிச்சரித் காயத்ரின்னு பேர் வச்சுக்கலாம் தன்னோ ருத்ரஹா பிரச்சோதயா இப்போதான் மேல் நோக்கி இருக்கிற முகம் இருக்கே அந்த ம முகத்துக்கு சொல்லப்படுறது ஈசானஸ் சர்வவிசர்வூதிரிபதிர்மணோதிபதிம அஸ்திவோ சர்வவினம் ஈசானா சர்வூத்தநாஸ்வரணிபதிமா மே சதாசிவோம் அஸ்து அவளுதா சர்வவித்தா ஈசானா எல்லா வித்க்கும் ஈஸ்வரங்க எல்லா கல்விக்கும் அவர்தான் தலைவர் தா சர்வூத்தின அகிலப்பிராணிநாள் ஈஸ்வர எல்லா உயிர்களுக்கும் அவர் தலைவர் பிரம்ம அதிபதி வேதத்தின் தலைவர் ததா பிரம்மணா ஹிரண்யகர்பனுக்கு அதிபதி தாதிருஷா யா பிரம்மா அந்த பரமாத்மா மம அனுகிரகாய சிவா சாந்தா அஸ்து என் பொருட்டு அவர் அமைதியுடையவராக எனக்கு அனுகிரகம் பண்ணட்டும் மே சிவ அஸ்துன்னு எனக்கு அவர் மங்களத்தை உண்டு பண்ணட்டும் சதா சிவோம் நான் என்ன பண்ணுறேன்னா ஓம் அகம் பவாமிங்கிற அந்த சதா நான் ஆகிவிடுவேன் ஆக எப்பொழுதும் நான் சிவமாகவே இருப்பேன் ஆக சதா சிவ எப்பொழுதும் சிவமாக இருக்கணும்னா சிவா சிவமயமாகவே நான் ஆகிவிட வேண்டும்ன்னு சொல்கிறார் அடுத்த மந்திரத்தையும் சொல்லி பூர்த்தி பண்ணிவிடுறேன் அதுக்கப்புறமெல்லாம் நமஸ்காரம் இப்போ இப்போ ஒரு இது அதுக்கு அடுத்தது இன்னொரு வகையான நமஸ்காரம் புனரப்பி ததேவ தத் தேவதாக்கம் மந்த்ராந்தரமாக அந்த தேவத்தையினுடைய இன்னொரு மந்திராந்தரன் சொல்லப்படுகிறது நமோஹிபாஹவே அம்பிகாபதய உமாபதே பசுபதே நமோ நம ஹிணியபாஹவே நமஹியவர்ணாய நமஹூ நமஹியபதயே நம அம்பிகாபே நம உமாபே நம பசுபதே நமோ நம இதுதான் விஷயம் விசேஷமாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை உமாபதிக்கு மாத்திரம் அர்த்தம் சொல்கிறார் இதெல்லாம் நிறைய சொல்லியாச்சு இரண்ய பாகவேன்னா தங்க கை இரண்ய வர்ணா என்ன தங்க நிறம் இரண்ய ரூபாயன்னா தங்க வடிவம் இரண்ய பதையேன்னு சொன்னால் தங்கத்துக்கு தங்க சுவர்ணமயமான வஸ்துவுக்கு அதிபதி அம்பிகா பதையே உமா பத்தையேங்கிறார் உமாய பதி உமாபதி உமாஷப்தவிபி வியாக்காத்த பாரு இதுக்கு ஒரு புதுசாக அர்த்தம் சொல்கிறது உமேதி மாத்திரா தபசே நிஷித்தா பஷாது உமாக்கியம் சுமுகி ஜகாம அம்பிகாய் பார்வத்தியாக பதி அதாவது பார்வதி வந்து சிவபெருமான கல்யாணம் பண்ணிருக்கிறதுக்காக தபஸ் பண்ண போனாலாம் அம்மா சொன்னாலாம் பெண் குழந்தைகள்லாம் தபஸ் பண்ணக்கூடாது ஆகினால மா உ மா தபஸ் பண்ணாதேன்னு சொன்னாங்கிறத ஒரு ஸ்லோகத்தை எடுத்து போட்டிருக்காரு அதனால் உமாபதி அப்படி இருந்தும் தபஸ் பண்ணா கேட்காம போய் தபஸ் பண்ணி சிவபெருமானை அடைந்ததாக சொல்றது ஹிரண்ய உபலக்ஷ உபலக்ஷிதம்னா நவநிதி சங்கநிதி பத்மநிதி எல்லாம் சொல்கிறோமே இந்த நவநிதி பாலகா தத்பதிஹி ஹிரண்ம ஹிரண்யரூபாயா தேஜோமயாய ஹிரண ஹிரண்ய வதனவ வதன வாப்பியா துர்லபா வர்ணாக வேதங்கள் மயமா இருக்காருன்னு அர்த்தம் ஹிரண்ய வர்ணாயங்கிற வார்த்தைக்கு வேதங்களின் எழுத்துக்களாக இருக்காராம் ஹிரண்ய வர்ணா ஹிரண்ய வர்ணம்ங்கிறதுக்கு பர பணம் சொர்ணம்ங்கிற அர்த்தம் எடுத்துக்கூடாது இது வந்து வேத அக்ஷரம்ங்கிற எப்படி தரித்திரர்களுக்கு பணம் வந்து கஷ்டமோ கிடைக்கிறது இல்லை கிடைக்காமல் இருக்கோ அது மாதிரி குருகுலத்தில் இருந்து வேதத்தை படிக்கிறது நிறைய பேருக்கு துர்லபங்கிறது இந்த கான்டெக்டை வச்சுன்னு சில சொல்கிறாரு இந்த யதா தரித்ராணாம் ஹிரண்யம் துர்லபம் தத்வது பிராணி நாம் குருகுலே ஸ்தித்வா வேதாட்சரான துர்லபத்துவம் இது பாவாக வந்து ரூபா பெரிய விஷயம் இல்லை வேதம் படிக்கிறது பெரிய விஷயம்னு சொல்கிறார் ஹிரண்யபாகவே கனகாயமான பாகு உபலட்சித சர்வ அவயவாய கணக்கம் தங்கமயமாக இருக்கிற உடம்புன்னு அர்த்தம் ஆக இதோடு நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன் இந்த வகுப்பையே பூர்த்தி பண்ணிக்கிறேன் அதனால் நாளைக்கு வகுப்பு இல்லை ஆகையினால் மகாநாராயண உபனிஷத்தில் இந்த போர்ஷன் வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம் ஆக இந்த சிவலிங்கத்தை பற்றி பிரதிஷ்ட பண்ணுற மந்திரங்கள் சிவனை பிரார்த்தனை பண்ணக்கூடிய இந்த மந்திரங்கள்லாம் சொல்லியிருக்கோம் ரொம்ப விசேஷமாக சொல்கிறதுக்கு இதில் ஒன்றும் ஹோப் ஆகையினால இந்தளவில் நான் இதை பூர்த்தி பண்ணுறேன் இதுக்கப்புறம் இருக்கிற மந்திரங்கள்லாம் நிறைய விஷயங்கள்லாம் சந்தியாவந்தன மந்திரங்கள்லாம் இருக்குது பிரதகும் சத்தியம் பரம்பிரம்ம சர்வோவைருத்ராய கத்ருத்ராய இது மாதிரி நிறைய மந்திரங்கள்லாம் ஒரு சந்த கொண்டிருக்கு அப்புறம் முக்கியமாக சந்தியாவந்தன மந்திரங்கள் ஆரம்பிக்கிறது ஜலத்தை மந்திரங்கள் சந்தியாவந்தனத்தை மந்திரங்கள் காயத்ரியை பற்றின இதெல்லாம் இருக்குது அப்புறம் திருசுபர்ண மந்திரங்கள் த்ரிசுபர்ணம் அப்புறம் மேதாசுத்தம் மேதாசுத்தம் இருக்குது அப்புறம் விரஜாஹோம மந்திரங்கள்லாம் வருது விரஜாஹோம மந்திரங்கள் அப்புறம் வந்து பொதுவாக எல்லா தத்துவங்களையும் வேல்யூஸ் சத்தியம் பரம்பரகும் சத்தியகம் அதெல்லாம் அற்புதமான பகுதி சத்தியத்தினுடைய மகிமை என்ன தபஸோட மகிமை என்ன யஜ்யத்தோடய மகிமை என்ன தானத்தோட மகிமை என்னன்னு சொல்லி ரெண்டு ஒரு சின்ன அணுவாகம் இன்னொரு பெரிய அணுவாகம்லாம் சொல்லி அப்புறம் இங்கேயே உலகத்தில் வேள்வியை நம்மிடத்துலையே நடத்துறது தஸ் செய்யவம் விதுஷோ யஜ்யசியாத்மா யஜமான ஸ்ரத்தா பத்னி அதெல்லாம் வந்து நம்ம சரீரத்திலேயே யஜ்ஞம் எப்படி நடக்கிறதுங்கிறத பற்றி விளக்கி சொல்கிற பாகங்கள் பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும் அடுத்த வகுப்பில் படிப்போம் ஓம் சகனா பவத்து சகனகுனத்து ச வீங்கங்கேஜஸ்வினீதமஸ் மாஷாவை ஓரி ஓ